வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா அமைதி வேண்டுமானால் போருக்கு தயாராக இருக்க வேண்டும் ஆம் அமைதி வேண்டுமானால் போருக்கு தயாராக இருக்க வேண்டும் என்கிறார் சாணக்கியன் நன்றி வணக்கம்